வணக்கம் நச்சினையின் எட்நூத்தி தொன்னூத்தி ஐந்தாவது செய்தி சேவை அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் வடகிழக்கு பருவமழை பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது நீர்நிலைகள் குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் அதன் மூலம் அரசியல் செய்ய என்று அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களின் வீடுகளிலும் குடியிருப்புகளை ஒட்டிய இடங்களிலும் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றிய தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலா மற்றும் தினகரன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்களையும் இரண்டு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் அத்துமீறி சிறைப்பிடித்து சென்றனர் நவம்பர் எட்டாம் தேதி மத்திய அரசை கண்டித்து திமுக நடத்தும் போராட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் பங்கேற்கும் என்று அதன் தலைவர் கே காதர் கூறியுள்ளார் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டு வழங்கும் அதிகாரி வராததால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகளை ரயில்வே அதிகாரிகள் இலவசமாக ரயிலில் அனுப்பி வைத்தனர் உத்தரபிரதேச மாநிலத்தில் ரேபரேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட அனல் மின் நிலைய பாய்லர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஆறு வாரங்களுக்குள் உரிய விளக்கம் உத்தரப்பிரதேச அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது காங்கிரஸில் இணையும் திட்டம் அதே சமயம் அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தியை சந்தித்து தலித் மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக பேச தயாராக இருப்பதாக குஜராத் தலித் சமூக தலைவர் ஜிக்னேஷ் மேவானி கூறியுள்ளாா் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை பாஜகவின் கூட்டணி கட்சியான சிவசேனாவின் தலைவர் உத்தவ் தாக்கரே மும்பையில் சந்தித்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் சக்தி வாய்ந்த பெண்களுக்கான பட்டியலில் ஐசிஐசிஐ வங்கியின் செயல் அதிகாரி சண்டா கோச்சார் முதலிடம் பிடித்துள்ளார் இந்து தீவிரவாதம் குறித்து ஆதாரங்கள் இருக்கிறதா என நடிகர் கமலஹாசனிடம் தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்று சுப்பிரமணியம் சுவாமி வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானில் உள்ள சீக்கிய மதகுரு குருநானக் பிறந்த இடத்திற்கு செல்ல விண்ணப்பித்த இரண்டாயிரத்தி ஆறுநூறு இந்தியர்களுக்கு பாகிஸ்தான் தூதரகம் விசா வழங்கியுள்ளது அண்மையில் நடைபெற்ற ஜப்பான் பொதுத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவரும் தற்போதைய பிரதமருமான சின்ஷோ அபேவை அந்த நாட்டு நாடாளுமன்ற பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ளது நியூயார்க்கில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய உஸ்பெகிஸ்தானைச் சேர்ந்த இரண்டாவது நபரை எஃபிஐ அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனா் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகர் வரை சென்று தாக்கும் நவீன ஏவுகணை சோதனையில் வடகொரியா ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பூமியைப் போன்று உயிரினங்கள் வாழ தகுதியுள்ள இருபது புதிய கிரகங்களை அமெரிக்காவின் நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அல் தலைவர் பின்லேடன் தொடர்பான நான்கு லட்சத்து அமெரிக்க மத்திய புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ளது வணிகச் செய்திகள் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி நிறுவனமான எஸ்பிஐ கடன் பெறுவதை ஊக்குவிக்கும் நோக்கில் சில்லறை கடன் மீதான வட்டி விகிதத்தினை குறைத்துள்ளது இன்னும் சிறிது காலத்தில் தனது 3G ஜி சேவைகளை நிறுத்தப்போவதாக ஏர்டெல் நிறுவனம் தெரிவித்துள்ளது மஹேந்திராவின் புதிய டி யூ வி த்ரீ ஹண்ட்ரட் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியின் மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் ககன் நரங் வெள்ளிப்பதக்கம் என்றார் ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் வெம்ப்ளே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ரியல் மேட்ரிட் அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் டோட்டன் ஹாம் வீழ்த்தியது இந்திய பேட்மிண்டன் வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசையில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் அரையிறுதிக்கு இந்திய பெண்கள் அணி முன்னேறியது முதல்தர போட்டியில் பனிரண்டு இரட்டை சதங்கள் விளாசிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை இந்திய டெஸ்ட் பேட்ஸ்மேன் புஜாரா பெற்றுள்ளார் திரைச்ெய்திகள் மெசல் படத்தை தொடர்ந்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிக்கவிருக்கும் புதிய படத்தில் அவருக்கு ஜோடியாக மூன்று நடிகைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது தனுஷ் முதன் முதலாக ஹாலிவுட் படமான தி எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி ஆப் பக்கீர் கனடா நாட்டைச் சேர்ந்த கென்ஸ் கார்ட் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இந்த படம் ரொமாண்டிக் காமெடி படமாக உருவாக்கி வருகிறது தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவை வைத்து ஜெய்சிம்ஹா என்ற படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்கி வருகிறார் நயன்தாரா நடிகிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சிறுகதைகள் சிலப்பதிகார விருந்து போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்